51. ஐம்பத்தி ஒன் வண்டக்கும் சிவனுக்கும் ஸ்லேடை பங்கீச்சானபுரன் ஆலாநாத் மகாசிதவோ பஞ்சேஷு மனோவனே மனோ राजीवे மரா விீசைலவாசி விபு காருணியமிணம் ஹனவிபீஷ்மம் விதா சலோதயமிச்சா பிரிங்கிச்சா நடனோத்கடகா பெண்வண்டின் விருப்பத்திற்கு இணங்க நடிப்பதில் ஆசை மிகுந்ததும் கரிமத கிராகி யானைகளின் மதஜலத்தை பருகுவதும் புரன் மாதவ ஆக்லாதஹா பிரகாசிக்கின்ற வசந்த ருத்துவை கண்டு மகிழ்ச்சி அடைவதும் நாத யுதஹா ரிங்காரநாதத்துடன் கூடியதும் மகா அசித வபுகோ மிகவும் கருத்த உடலை உடையதும் பஞ்சேக்ஷுணா சாத்ருதா மன்மதனால் ஆதரிக்கப்பட்டதும் சுமனோவனேஷு புஷ்பவனங்களில் சத்பக்சகா நல்ல ஆசை கொண்டதும் ஸ்ரீசைலவாசி அழகிய மலையில் வசிப்பதும் விபுகு எங்கும் செல்லும் சக்தி உடையதுமாகிய சக அந்த பிரமராதிபகா சிறந்த ஆண்வண்டு புனக அடிக்கடி சாட்சாத் எனக்கு எதிரில் மதியே என்னுடைய மனோராஜீவே மனதாகிற தாமரையில் விகரதாம் விளையாடட்டும் இது மண்டுக்கும் சிவனுக்கும் ஸ்லேடை சிவனுக்கு கூறுமிடத்து பின்வருமாறு அர்த்தம் பொருந்தும் பிரிங்கீச்ச நடனோத்கடகா பிரிங்கி ரிஷியின் விருப்பத்திற்கு இணங்க நடனம் செய்வதில் ஆசை கொண்டவரும் கரிமத கிராகி கஜாசுரனுடைய கொழுப்பை அடக்கியவரும் ஸ்புரன்மாதவ ஆக்லாதஹா மோகினி வடிவில் விளங்கிய விஷ்ணுவை கண்டு மகிழ்ச்சி பொங்கியவரும் நாதயுதஹா பிரணவநாதத்துடன் கூடியவரும் மகாசிதவ புகோ மிகவும் மென்மையான திருவுருவை உடையவரும் பஞ்சேக்ஷுணா சாதுருதா மன்மதனால் தன் பானத்திற்கு இலக்காக கொல்லப்பட்டவரும் சுமனோவனேஷு தேவர்களை காப்பதில் தத்பக்ஷகா நல்ல ஆசை உடையவரும் ஸ்ரீசைலவாசி ஸ்ரீசைலம் என பெயர்பெற்ற மலையில் கோயில் கொண்டவரும் விபுகு எங்கும் நிறைந்தவருமாகிய சக அந்த பிரமாதிபக பிரமராம்பிகையின் பதியான சிவன் புனஹா அடிக்கடி சாக்ஷாத் எனக்கு எதிரில் மதியே என்னுடைய மனோராஜீவே மனதாகிற தாவரையில் விகரதான் லீலை புரியட்டம் இங்கு ஒரு வண்டு யானையின் மதநீரை பருகிவிட்டு தாமரை பூவை சுற்றி விங்காரம் செய்யும் காட்சியைக் கண்டு சிவத்துவம் விளக்கப்படுகிறது ஐம்பத்தி மேகத்துக்கும் சிவனுக்கும் ஸ்லேடை காருயாமிரு ஷணம் கருணையால் அமுதம் போன்ற மழையை பொழிவதும் கணவிபத் கிரீஷ்மஸ்மடம் கடுங்கோடையின் கொடிய துன்பத்தை போக்கும் தொழிலில் முனைந்ததும் வித்யா சசிய பலோதயாய வித்தை எனும் பயிர் நல்ல பயனை தரும் பொருட்டு சுமனக சம்சேவ்யம் நல்ல மனம் படைத்த விவசாயிகளால் வேண்டப்பட்டதும் இச்சா அக்ருத்தின் இஷ்டப்படி உருவம் எடுப்பதும் நிற நடனமாடும் மயில்களாகிய பக்தர்களை உடையதும் அத்ரி நிலையம் மலைகளின் மேல் உறைவதும் சஜ்ஜத் ஜடாமண்டலம் சலிக்கின்ற மின்னல் கூட்டங்களை உடையதுமாகிய நீலகந்தர கார்மேகமே ஷம்போ மங்களஸ்வரூபியே மே எனது மனசாதக மனமாகிற சாதக பக்ஷி துவா உன்னை சதா எப்போதும் வாஞ்சதி ஆவலுடன் விரும்பி நிற்கிறது இது மேகத்துக்கும் சிவனுக்கும் ஸ்லேடை சிவனுக்கு கூறுவிடத்து பின்வருமாறு அர்த்தம் பொருந்தும் காரண்யாமிரத வர்ஷினம் கருணாயாகிற அமுதத்தை பொழிபவரும் கணபிபத் கிரீஷ்மச்சிதாக மடம் கடுங்கோடை வெயில் போன்று புசுக்கும் தாபங்களை போக்கும் கருமத்தில் கண்ணாகியவரும் வித்தியாசிய பலோதயாய வித்தியாகிற பயிர் நல்ல பயனை அழிக்கும் பொருட்டு சுமன சம்சேவ்யம் நன்மனம் படித்தவர்களால் சேவிக்கப்பட்டவரும் இச்சா ஆக்ருதி விரும்பிய வண்ணம் வடிவெடுப்பவரும் நிறிய பக்தமயூரம் ஆனந்த நடனம் செய்யும் பக்தர்களாகிற மயில்களை உடையவரும் அத்ரி நிலையம் மலையில் வசிப்பவரும் சஞ்சத் ஜடாமண்டலம் அசைந்தாடுகிற ஜடாமண்டலத்தை உடையவருமாகிய ஷம்போ மங்களஸ்வரூப்பியே நீலகந்தர கரிய கழுத்துடையவரே மே எனது மனசாத்தகா மனமாகிற சாதக பக்ஷி துவாம் உம்மை சதா எப்போதும் வாஞ்சதி ஆவலுடன் விரும்பி நிற்கிறது சாதக பக்ஷி மழை நீரைத்தான் விரும்பும் தரையில் விழுந்த நீரை விரும்பாது அவ்வண்ணம் பக்தர்கள் பகவானுடைய அருளையே நாடி நிற்பார்கள் உலக இன்பங்களை விரும்ப மாட்டார்கள் நின்று இன்ப மழையாய் இறங்கிய என்னை வாழ்விழ்பது உன்பரம் காண் தாயுமானவர் கண்டாருளத்தில் காலூன்றி பெய்யும் கருணை முகில் आकाचेन, தாயுமானவர் அம்பத்தி மூணு மயிலுக்கும் சிவனுக்கும் ஸ்லேடை ஆச்சே சமஸ்தான் நேரா கலாநாஹிரணவோபே கே கீதியேச்சி திருஷ்டு வேதாந்தோபே விஹாரம் கொண்டையாக கொண்டதும் சமஸ்த பணி நாம் நேத்ரா கலாபி எல்லா பாம்புகளுக்கும் நாயகனான ஆதிசேஷனால் கலாபத்தை உடையதும் நத அனுகிராகி வணங்கியவர்களுக்கு அருள் சுரந்து பிரணவ உபதேச நினதைகி பிரணவத்தை உபதேசிக்கும் நாதங்களால் கே கிஇ கேக்கி என்றவாறு கூவுவதும் போன்றமையில் என்று யவன் கீயத்தே துதிக்கப்படுகிறானோ சைல சமுதவாம் கனருச்சி மலையில் உதித்த பார்வதியின் மேகம் போன்ற காந்தியை திருஷ்டுவா பார்த்து முதா மகிழ்ச்சியால் நடந்தம் நடனம் செய்பவனும் வேதாந்தோபவனே வேதாந்தம் எனும் நந்தவனத்தில் விகார ரசிகம் விளையாடுவதில் விருப்பம் உடையவனுமாகிய தம் அந்த நீலகண்டம் கரிய கழுத்துடைய மயில் போன்ற சிவனை பஜே சேவிக்கிறேன் ஆகாஷேன சிக்கி வியோமகேசத்வாத் மயில் உயர்ந்த கொண்டை உடையது சிவன் ஆகாயத்தை தலையாக உடையவன் கலாபி கலாபோ பூஷணே பர்கி இத்தியமரஹா ஆதிசேஷனுடைய இரண்டாயிரம் கண்களை போன்ற கண்களையுடைய தோகை மயிலுக்கு ஆதிசேஷனே ஆபரணம் சிவனுக்கு இது மயிலுக்கும் பரமசிவனுக்கும் ஸ்லேடை ஒரு மயில் கரிய மேகத்தைக் கண்டு மகிழ்ச்சியால் ஆயிரம் கண்களுடைய அழகிய தோகையை விரித்து கேக்கி என்று கூவிக்கொண்டு ஆடும் காட்சியின் வர்ணனையால் சிவனுடைய பெருமை விளக்கப்படுகிறது அம்பத்தினா நட்டோரி பிரபூத்தனோ வாரிதர் திருஷ்டிச்சா சஞ்சோஷாஷ்பிர்மூரி சிவ கர்ம தினாத்யா வெயில் காலத்தின் முடிவான மழைக்காலம் போன்றதாகவும் ஹரிஹர ஆகாத்த பிரபூதானகத்வானகா விஷ்ணுவின் கைகளில் அடிகளால் எழும் மிருதங்கத்வனி வாரித கர்ஜிதம் மேகத்தின் கர்ஜனையாகவும் திவிஷதாம் தேவர்களின் திருஷ்டிச்சடா கண் பார்வைகள் மின்னல் மின்னல்கொடியாகவும் பக்தானாம் பக்தர்களுடைய பரிதோஷ பாஷ்ப விதத்திகி ஆனந்த கண்ணீரின் பெருக்கு விருஷ்டிகி மழையாகவும் சிவா பார்வதி மயூரி பெண்மயிலாகவும் உள்ள யஸ்மின் எவரிடத்தில் உஜ்வல தாண்டவம் பிரகாசம் பொருந்திய நடனம் விஜயத்தே சிறந்து விளங்குகின்றதோ தம் அந்த நீலகண்டம் பெரிய கழுத்துடைய ஆண்மையில் போன்ற சிவனை பஜே சேவிக்கிறேன் இந்த ஸ்லோகமும் ஈசனை மயிலுக்கு ஒப்பிடுகிறது கோடைக்காலம் முடிந்து மழைக்கால ஆரம்பம் இடி மின்னலுடன் மழை வருகிறது ஒரு பெண்மயிலின் முன் ஆண்மையில் ஆனந்த நடனம் செய்கிறது இந்த காட்சி வெயிலடங்கிய சாயங்காலமாகிய பிரதோஷ காலத்தில் மகாவிஷ்ணு இடிமுழக்கம் போல் மிருதங்கம் வாசிக்க தேவர்களுடைய கண்களின் ஒளி மின்னல் போல் பரவ மயில் போன்ற பார்வதியின் முன் பரமசிவன் நடனம் செய்வதை மணக்கன் முன் காட்டுகிறது கைலாசை திரிஜகஜனித்ரி கௌரி கனகாஞ்சிதரத்னபீடே நிறம் விதாதுசூலபாணோ தேவா பிரதோஷசமயேனு சர்வே வாவி திருதவல்லீ சதமகோ வேணும் தலோகோ ரகவதிணுத்தமதங்க சேவந்தே தமணு பிரதோஷமே திருடானி பதிஷஸ் அண்டங்கல் எழிணுக்கப்புறா உண்டேந்திர சதாசிவ்சிமேல் கண்டம் கரியான் கருணை திருவுரு கொண்டங்குமை காண கூத்துகந்தானே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு தாண்டவமூர்த்தி ஆத்யாயமித தேஜசேஷ்ருபதை வேத்யாய சாத்தியாய தேனந்தமயாத்மநேத்ரிஜகதம்ரட்சோத்தியோகினே சம்யக்தாண்டவ ஆயாய உலகத் தோற்றத்திற்கு முந்தியவராகவும் அமித தேஜசே அளவு கடந்த தேஜோ ரூபியாகவும் ஷ்ருபதேர் வேதவாக்கியங்களால் வேத்யாய அறியப்படுபவராயும் சாத்தியாய மூர்த்திகளில் பிரதிஷ்டை செய்ய சாத்தியமானவராயும் வித்யானந்த மயாத்மனே அறிவும் ஆனந்தமுமே வடிவாக கொண்டவராயும் த்ரிஜகதா மூவுலகத்தின் சம்ரக்ஷண உத்தியோகினே இரட்சணத்தில் ஊக்கம் கொண்டவராயும் அகில யோகிபிகி எல்லா யோகிகளாலும் தேயாய தியானிக்கப்படுபவராயும் சுரகணே தேவர் குழாங்களால் கேயாய பாடி போற்றப்படுபவராயும் மாயாவினே மாயையை தன்வசமாக கொண்டவராயும் சம்யக் நன்றாக தாண்டவ சம்பிரமாய தாண்டவம் செய்வதில் உற்சாகம் உள்ளவராயும் ஜட்டினே சடைகளை தரித்தவராயும் சம்பவே மங்களஸ்வரூபியாகவும் உள்ள ச இய நதி அப்படியெல்லாம் உம்மை கருதி வழிபடும் இந்த நமஸ்காரம் ஷ்ரிபதைவேதா யோ தேதி மகர்ஷிஹர் பச்ச தஜ்ஜா சனோய சம்துன தேவர்களுக்கெல்லாம் முதல்வரான இரண்யகர்பருடைய பிறப்பையும் எவர் அவருக்கு முன்னிருந்து பார்த்தாரோ எவர் அனைவருக்கும் மேலாகியவரோ அந்த தீர்கத தரிசியான ருத்ர நம்மை நல்ல நினைவுடன் கூட்டி வைத்தருளட்டும் தைத்ரியோபனிஷத் நாலு பன்னெண்டு அமித ந தத் சூரியோ பாதி ந சந்திர நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிகே தமேவாந்தமனுபாதி சர்வம் விபாதி அங்கே சூரியன் பிரகாசிப்பதில்லை சந்திரனும் நக்ஷத்திரங்களும் பிரகாசிப்பதில்லை மின்னல் குடிகளும் பிரகாசிப்பதில்லை அக்னியங்யனம் பிரகாசிக்கும் ஸ்வயம் பிரகாசமுள்ள அவனை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றது அவன் ஒளியாலேயே இவை அனைத்தும் விளங்குகின்றன கட்டோபனிஷத் அஞ்சு பதினஞ்சு கண்முதற் புலன்கள் அந்த கரணங்கள் விளங்கும் எத்தால் தண்மதி அருக்கனங்கி தாரகை விளங்கும் எத்தால் விண்முதற் பூதம் யாவும் விளங்கும் எத்தால் அந்த உண்மையாம் சிவப்பிரகாச ஒளியது வாழி தாயுமானவர் சம்ரக்ஷனோத்தியோகினே யோகக் கஷேம்துரந்தரஸ்ய ஸ்லோகம் முப்பத்தஞ்சு மாயாவினே மாயாந்து பிரகிருதிம் வித்தியான் மாயினம் து மகேஸ்வரம் மாயையை பிரகிருதி என்று உணர வேண்டும் மாயையை ஆட்டி வைப்பவன் ஈஸ்வரன் ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷன் அம்பத்தி தாண்டவசம்பிரமாய தேவாசுரர் நரர் சித்தர் வித்யாதரர் மூபர்கள் ஆதியின் முப்பத்து மூபர்கள் தாபதர் சத்தர் சமயஞ்சராசரம் யாவையும் ஆடிடும் எம்மிரையாடவே திருமந்திரம் எழுநூத்தி முப்பத்தி ஒன்று அம்பத்தாறு ஆனந்தாண்டய திராத் புரஜி காத்தியேயா முனிமன பிரத்ஷிமூர்த்து ஜகாய சஞ்சாரிணே சாயம் தாண்டவசம்பிரமாய ஜட்டினே சேயம் நதிஷம்பவே நித்தியாய என்றும் உள்ளவராயும் த்ரிகுணாத்மனே முக்குணங்களை சரீரமாய்கொண்டவராயும் புரஜிதே முப்புரத்தை வென்றவராயும் காத்தியாயினி ஸ்ரேயசே பார்வதியின் தவப்பயனாகிய உயர்நல வடிவினராயும் சத்தியாய சத்யஸ்வரூபராயும் ஆதி குடும்பினே ஆதி குடும்பத்தை உடையவராயும் முனிமன பிரத்ய சின்மூர்த்தையே முனிவர்கள் மனதில் காட்சி அளிக்கின்ற ஞானஸ்வரூபராயும் மாயா சுஷ்ட ஜகத்ரயாய மாயையினால் மூவுலகையும் தோற்றுவிப்பவராயும் சகல ஆம்னாயாந்த சஞ்சாரினே எல்லா வேதங்களின் முடிகளிலும் நடமாடுபவராயும் சாயம் மாலை வேளையில் தாண்டவ சம்பிரமாய தாண்டவமாடுவதில் கழிப்புடையவராயும் ஜட்டினே சடைகளை தரித்தவராயும் உள்ள ஷம்பவே சம்புவுக்கு சாகியம் நதிகே அப்படியெல்லாம் கருதி வழிபடும் இந்த நமஸ்காரம் திரிணாத்மனை ப்ரம விஷ்ணுத்மனை புரஜி புராணிஸ்தூல சூஷாக்கரீராணி தாங்க ஜயதி அவிபவீதி புரஜித்தமவா பிரசா புராணி தஷாம் அசூராணம் அர்த்தவாத தாங்க ஜயதி அபிபவத்தீரஜித்தம ஸ்லோகம் மூணில் திரிபுரஹரம் என்னும் சொல்லை பற்றிய குறிப்பை பார்க்க காத்தியாயினி ஸ்ரேயசே நிஜதபாபியாம் ஸ்லோகம் ஒன் ஆதி குடும்பினே பிராத்தமிகம்சாரிணே பக்தானுகிராய குடும்பவேஷதாரிணே அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக குடும்பியாக காட்சியளிக்கும் ஆதி சம்சாரி பரமசிவன் சந்யாசம்சாரி மலை நதி கடல் காற்று மேகம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் முதலிய பெரிய குடும்பத்தை நிலைகுலையாது நெறிவழுவாது பாதுகாக்கும் லீலையை உடைய சந்நியாச கமலாம்பாள் சரித்திரம் பி ஆர் ராஜமையர் மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரகா பாந்தவா சிவபக்தாச்சுவதேசோ புவனத்யம் சங்கராச்சாரியார் அன்னபூர்ணாஸ்தோத்திரம் சாயம் தாண்டவசம்பிரமாய வேதங்களாட மிகு ஆகமமாட கீதங்களாட கிளரண்டம் ஏழாட பூதங்களாட புவனமுழுதாடநாதம் கொண்டாடினான் ஞானானந்தகூத்தே ம் ரண்டிரத்திநத்திபத்தி ஒம்பது அம்பத்தி ஏழு பூர்வ புண்ணத்தின் பயன் நித்தியம் சோதரபோஷனோ சேவா நானே விபோ மஜ்ஜன்மா தரப்பு பசுபத்தை தேணீயோஸ் அகம் நித்தியம் எப்போதும் சோதரபூஷணாய என் வயிற்றை வளர்ப்பதற்காக வித்தாச்சையா பணத்தாசையால் சகலான் பல பேரை உத்திஷ்ய நாடி சென்று வியர்த்தம் வீணாக பரியட்டனம் சுற்றுதலை கரோமி செய்கிறேன் பவதகா உங்களுடைய சேவாம் சேவையை ந ஜானே கருதவில்லை விபோ எங்கும் நிறைந்தவரே பசுபதே ஜீவர்களின் நாயக்கரே சர்வ பக்தர்களின் பாவத்தை போக்குபவரே மத் என்னுடைய ஜென்மாந்தர புண்ணியபாக பலதகா முற்பிறவைகளில் நான் செய்த புண்ணியத்தின் பக்குவ பலத்தால் துவம் நீர் சர்வாந்தர எல்லோருள்ளும் துஷ்டசியேவகி இருக்கிறீரன்றோ அதை கண்டுகொண்டேன் தேனவா அதனாலாவது தே உமக்கு அகம் நான் இரட்சணியகா காப்பாற்ற தகுந்தவனாக அஸ்மி ஆகின்றேன் சர்வாந்தரஹா அன்னமயிபா கோஷேபியா ஆந்தரசூக்மத்வேன அந்தர்யாமிதயா திஷ்டசி அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணுவர நின்று கலப்பதுணரார் இணையிலி ஈசன் அவனியங்குமாகி தனிவர நின்றான் சராசரந்தானே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி பத்து சகலானுதிஷ்ட வித்தாச்சயா Rum fetch play, that our daughter says, பொரை பாடாதே எந்த புகலூர் பாடுமின் புலவீர்காள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாங்கிடலுமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கும் மையூர வில்ல ஏ சுந்தர தேவாரம் ஏழு முப்பத் நாலு न जाने, स्नात्वा स्नपन ஒன் பே ஸ்நா பிரத்ஷ காலேன்கோம் பூஜா கதாச்சி பகுதரீ தளா நானி தலா சரசிவிஹசிஷ்பை க்ஷந்தோ மெ பராதிவிவிவோமாத 58. ிவராணோம் அத்தியெட்டு சூரியந்தோ வமோமண்டலம் விச்சரோட்டூரிய வே கேத் தசுபதே பசுபத்தை பசுபதியே ஏகா ஒரு வாரிஜபாந்தவ சூரியன் க்திநபோ வியாப்தம் பூமியையும் ஆகாயத்தையும் கவிழ்ந்து கொண்டிருக்கும் தமோமண்டலம் இருள்படலத்தை பித்வா பிழந்து கொண்டு லோச்சன கோச்சர அபி கண்ணிற்கு எட்டுகிறவனாக பவதி ஆகிறான் துவம் நீரோ கோடிசூரிய பிரப கோடிசூரிய பிரகாஷம் பொருந்தியவர் அப்படியிருந்தும் எனக்கு வேத்யகா அறியக்கூடியவராக கிம் ஏன் ந பவசி நீர் ஆவதில்லை அஹோ ஐயோ மத்தமஹா எனது அறியாமையாகிற இருள் கீத்ருக் எவ்வளவு கனதரம் அடர்ந்ததாக பவேத் இருக்க வேண்டும் தற்சர்வம் அது முழுவதையும் வியபனிய போக்கி மே எனக்கு சாக்சாத் கண்ணெதிரில் பிரசன்னகா தோன்றுபவராக பவ நீர் வேண்டும் மாயை என்னும் இருள் மறைப்பதால் ஈஸ்வரன் தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறான் மரியாதபடி சித்தத்தில் நின்றிலக திவ்ய தேஜோமயத்தை தாயுமானவர் நான் யோகமாயையினால் மூடப்பட்டு எல்லோருக்கும் விளங்குவதில்லை மதியிழந்த இவ்வுலகம் பிறப்பற்றவனும் மாறுபாடற்றவனும் ஆகிய என்னை அறிவதில்லை கீதை ஏழு இருபத்தஞ்சு ஆனால் ஆத்ம ஞானத்தால் எவர்களுடைய அஜானம் அழிவுற்றதோ அவர்களுக்கு ஞானமானது சூரியனைப் போல் அந்த பரம்பொருளை விளங்க செய்கிறது கீதை அஞ்சு பதினாறு ஈஸ்வரன் தனது கிருப்பையாலேயே தன்னை தோற்றுவிக்கிறான் அவன் ஞான அவனுடைய ஒரு கிரணமே இவ்வுலகம் முழுவதற்கும் அறிவை கொடுத்துள்ளது அதனால்தான் நாம் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு பலவகைப்பட்ட அறிவை பெறுகிறோம் நமக்கு உலகை விளக்கும் தனது ஜோதியை திருப்பிக்கொண்டால் மட்டும்தான் நம்மால் அவனை காண முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு காட்டி அருளிய விஸ்வரூபம் வானத்தில் ஆயிரம் சூரியர்கள் ஒரே காலத்தில் உதித்தால் இருக்கக்கூடிய பிரகாசத்துடன் கூடியிருந்தது என்று சஞ்சயர் கூறுகிறார் கீதை பதினொன்று பன்னெண்டு ஒன்பது மனது சாதக பக்ஷி நீலாம்பாத்தோக்கோக்கி பிரதினச்சிரோரோ வாஞ்சம் பசுபத்தை சின்மர்மம் விபோ கௌரீநாத் பதாஜயம் கையலிய சௌகிய பசுபதே பசுபதியே விபோ எங்கும் நிறைந்தவரே கௌரிநாத பார்வதிபதியே ஹம்சகா அன்னப்பறவை பத்மவனம் தாமரை நிறந்த இடத்தையும் சாதகா சாதக பட்சி நீலாம்புதம் கார்மேகத்தையும் கோக சக்கரவாக பக்ஷி கோகநத பிரியம் தாமரைகளுக்கு நாயகனான சூரியனையும் சகோர சகோர பட்சி சந்திரம் சந்திரனையும் யதா எவ்வாறு ஒவ்வொன்றும் சமிச்சதி விரும்புகிறதோ ததா அவ்வாறே மாமகம் என்னுடைய சேதக மனது சின்மார்க்க மிருக்கியம் ஞானமார்க்கத்தால் தேடக்கூடியதும் கைவல்ய சௌக்கியப்பிரதம் கைவல்ய சுகத்தை அளிக்கக்கூடியதுமான பவத் பதாப்ஜயுகலம் உங்களுடைய திருவடி தாமரைகள் இரண்டையும் பிரதி தினம் நாள்தோறும் வாஞ்சதி கைவல்யசௌக்கியப்பிரதம் கேவலம் நிர்குணம் பிரம்மதய பாவஸ்துவம் ததேவசௌக்கியம் சுகம் தத்தாதி தத்பிரதம் சருகுசலபக்ஷணிகளொரு கோடி அல்லால் சகோரபட்சிகள் போலவே தவளநில ஒழுக்கமெர்ந்த தாரையுண்டழியாத தன்மையானந்த கோடி இரு வினைகள இரவு பகலென்பதறியாத ஏகாந்த மோனஞ்ஞான இன்பனிஷ்டையர் கோடி மணிமந்திர சித்திநிலை கோடி கோடிசூழ குருமணி இழைத்திட்ட சிங்காதனத்தில் இசை கொலுவீற்றிருக்கு நின்னை கும்பிட்ட நந்த தெண்டனிட்டு என் மனக்குறையெல்லாம் தீரும் வண்ணம் மறுமலரெடுத்து உனிரு தாளை அர்ச்சிக்க எனவாவென்றழைப்பதென்னால் மந்திரகுருவே யோகதந்திரகுருவே மூலன்மரபில் வருமௌனகுருவே தாயுமானவர் அறுபது திருவடிசரணம் ஸ்தோய்ண பதீ கஷ்யோஷிதோகம் அதிர் தீனம் தீபம் சாலசி சீத்தவா்சேத்தம் விரசுகம் சம்போ பதம் தோயகிருத வெள்ளத்தால் இழுக்கப்பட்டவன் ரோதகா கரையையும் பதிகஹா வழிநடப்பவன் ஸ்ரமேண களைப்பால் தரோகா மரத்தினுடைய சாயாம் நிழலையும் விரஷ்டிதா மழைக்கு பீத்தகா பயந்தவன் ஸ்வஸ்திருகம் சுகமான வீட்டையும் அதிதிகி அயலூர் பிரயாணி கிருகஸ்தம் இல்லறத்தானியும் தீனகா ஏழை தார்மிகம் தர்ம சிந்தையுள்ள பிரபும் பணக்காரனையும் சந்தமச அதிகமான இருளால் ஆக்குலகா துன்புற்றவன் தீபம் விளக்கையும் சீதாவிரத குளிரால் பீடிக்கப்பட்டவன் சிகிணம் செருப்பையும் யதா எப்படி விரும்புவானோ ததா அப்படி சேதகா என்னுடைய மனமே துவம் நீ சர்வபயாபகம் எல்லா சுக்கம் இன்பத்தை அளிப்பதுமான ஷம்போ ஷம்புவினுடைய பதாம்போருகம் திருவடி தாமரையை விரஜ விரும்பி அடைவாயாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பயத்தை போக்குவது இறைவனுடைய திருவடி எல்லா பயங்களையும் போக்குவது தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது திருக்குறள் ஏழு